मातुलो यस्य जननी सर्वमंगला, ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நித்தம் விபுதைகை சே सरस्वती, ஜிஹ்வாபிரமூரீஷிமூர் சுந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி காபி நமாதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மரு சந்தமாஸ்ஸி யமேவ் சாாா் யமே त्वमेव மேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோம ஸ்ரீஹரிம் பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வரோகம் ஏழாவது சதோ கிரிமணே வினானியை பலராம் ஆலசியம் போகலாலயே ரஸ்ஸாச்சூன்யம் எனுலியம் தூர்ணமேத் ஆச்சார <mmujin> <world> <im crít centralized blazars> வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை உபதேசம் செய்தார் அதை தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக நிதித்தியாசனத்தையும் உபதேசம் பண்ணினார் நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை இப்போ சொல்லுகிறார் அதை பார்த்து கொண்டிருக்கோம் இதை முடிக்கிறார் சொல்லப்போனால் உபசம்ஹார ஸ்லோகங்கள் தான் இதெல்லாமே நிறைவு ஸ்லோகங்கள் விஷயங்கள் இப்படி போயின்னு அந்த மு நூற்றி இருபத்தஞ்சா பார்த்தா தெரியும் இதை விடாமல் அபியாசம் பண்ணணும் ஆனால் அபியாசம் பண்ணிகிட்டு இருக்கிறதே லட்சியம் இல்லை அபியாசம் பண்ணிகிட்டு இருக்கிறதே லட்சியம் கிடையாது அந்த அபியாசத்தை பூர்த்தி பண்ணி சித்தனாகணும் ஆக இதை பண்ணி சாதன சித்தோ சித்தோபவதி அவருடைய ஜானமும் சரி அவர் அறிஞ்சிருக்கிற விஷயமும் சரி அவருடைய மனசும் சரி வார்த்தைக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படி பார்த்தோம் அப்புறம் இந்த தியானம் பண்ணுறபோது இடைஞ்சல் வரும் இந்த இடையூறுகளெல்லாம் நாம் வெற்றி கொள்ளணும் அததுக்கு நேர்மாறானதை செஞ்சு வெற்றி கொள்ளணும் அனுசந்தான ராகித்யம் ஆலசியம் போகலாலசம் உலக விஷயத்தில் இருக்கிற இச்சை சோம்பேறித்தனம் சரியாக பண்ணுறதில்ல விடாமல் நினைக்கிறது கிடையாது தூக்கம் வர்றது மறந்து போகிறது அலப்பாய்றது அப்புறம் அதில் ஒரு ஆனந்தம் கிடச்சா அதில் மயங்கி போகிறது அப்புறம் வந்து மனதனுடைய வெறுமை நிலை இதையெல்லாம் தியானம் பண்ணி பண்ணித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வரும் இந்த விக்னங்களெல்லாம் வரத்தான் செய்யும் இந்த விக்னங்களை கண்டு பயப்படாமல் அந்த விக்னங்களை வெற்றி கொள்ள வேண்டும் இது ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்கிறார் நூற்றி இருபத்தேழு நூற்றி எட்டு எட்டு நிதித்தியாசனத்துக்கு ஒரு எச்சரிக்கை நிதித்தியாசனத்தில் இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஜாகிரதையாக நீ இதை ஓவர் கம் பண்ணணும் இதை நீ வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் கடைசியாக பார்த்த ஸ்லோகம் பொருளை பாவ விறத்தினால பாவத்துவம் அந்தக்கரணம் முழுக்க ஏற்படும் சூன்யவருத்தினால சூன்யதா பிரம்ம விறத்தியாகி பூர்ணத்வம் மனசில் நிறைவு ஏற்படணும்னு சொன்னால் நிறைவான பொருளை நினைக்கணும் நிறைவான பொருளை நினச்சால் தான் நிறைவை உணர முடியும் ஆக பிரம்ம விர்த்தியாகி பூர்ணத்வம் ததா பூர்ணத்துவம் அபியசேத் பூர்ணத்துவத்தை அபியாசம் பண்ணு லௌகிக விவகார விஷயங்களையெல்லாம் நினைக்காத அப்புறம் என்னது சூன்யமாத் சூன்யத்தையும் நினைக்காத எல்லாத்துக்கும் சத்தாக இருக்கிற சத்தியத்தை தியானம் பண்ணு அதுதான் பூர்ணமானது குறைகளோடு இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் பொருள்களும் அந்த நிறைவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நிறைவே குறைவனைத்தையும் வியாபித்திருக்கிறது வரையறைகள் அனைத்தையும் வரையறுக்கப்படாத மெய்ப்பொருள் வியாபித்திருக்கிறது ஆகவே உனக்கு பார்வையில் வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாம் நீங்களும் ஆளாளுக்கு தனித்தனியாக தெரிஞ்சாலும் எல்லாரும் அந்த பூர்ணத்தில் தான் இருக்கோங்கிற அந்த எண்ணத்தை மறக்கக்கூடாது அதுதான் சொல்கிறாரு எல்லாம் பேதத்தை தரிசனம் பண்ணாலும் நீ என்ன பண்ணணும் அபேத தரிசனம் பண்ணு திரும்ப திரும்ப அதே भेदे अभेद தரிசனம் भावे சூன்யே பிரம்ம தரிசனம் எல்லாத்துலேயும் பிரம்ம தரிசனம் தான் பாவம்னா என்ன இருக்கிற பொருள் பாவ பதார்த்தம் சூன்யம்னா என்ன அபாவ பதார்த்தம் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் தூக்கத்தில் சூன்யம் தூக்கத்தில் நாம் அனுபவிக்கிறது எதை அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறவன் இல்லை அனுபவிக்கப்படுறது சூன்யம் அனுபவிக்கிறவன் சூன்யம் இல்லை தூக்கத்தில் அனுபவிக்கப்படுவது சூன்யம் அனுபவிப்பவன் சூன்யம் கிடையாது ஜாகிரத அவஸ்தையில் அனுபவிக்கப்படுறது வஸ்து வேறு வேறையாக இருக்குது ஒரே துவைத்தமாக இருக்குது இன்னொரு பாஷையில் சொன்னால் ஜாகிரதாவஸ்தையிலையும் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் நம்ம பார்க்கறது எல்லாமே என்னது நான் பரிச்சின்னமான விகல்பமான பொருள்கள் எல்லாம் விகல்பம் விகல்பம்னா வேறுபாடுன்னு அர்த்தம் வேற்றுமைன்னு அர்த்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பண்ணுறோம் நிர்விகல்பூன்யத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் நிர்விகல்பம் பிரம்ம இந்த இடத்துல சூன்யமும் இல்லை வஸ்துவும் இல்லை பிரம்ம பிரம்ம விறத்தியாகி பூர்ணத்துவம் இந்த ஸ்லோகத்தை நிறைய இருக்கணும் விழிப்பு கனவில் பாவ விறத்தி சுஷுப்தியில் சூன்ய விற்பி இந்த வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன விற்த்தின்னா சர்வம் பிரம்மமயம் பிரம்மாக்கார விறத்தி ஆகையினால இங்கே அதை பிரம்மாக்கார விற்பிங்கிறது பதிலாக பூர்ணத்வம்னு சொன்னார் அங்கே பாவத்துவம் சூன்யத்துவம் பூர்ணத்துவம் அந்தந்த பொருளையே நினைச்சிட்டு இருக்கிறது இல்லாட்டி வெறுமையை நினைச்சின்றிருக்கிறது அப்படி இல்லாமல் நிறைவை நினைப்பாய் ஆக நிறைவான மெய்ப்பொருளை நினைப்பாயாக நிறைவான மெய்ப்பொருளை நினைத்தால் நீ எப்பொழுதும் நிறைவையே உணர்ந்திருப்பாய் வியாபாரிகமாகவும் நிறைவையே உணர்ந்திருப்பாய் பூர்ணத்துவம் அபியசே ஏகி விர்த்திம் ஜகத்யே நாம் तु येहि तु வியேன பசுபிஷமான ஏனாம் விறத்தி ஏ ஜகதி இந்த விறத்தியை எவர்கள் விட்டு விடுகிறார்களோ வேதாந்தம் படித்த பிறகும் இந்த வேதா இந்த விறத்தியை கொஞ்சம் அபியாசம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த விறத்திக்கு பிராதானியம் கொடுக்கணும் இந்த ஸ்தூல சரீரம் பிராரப்தத்தை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் வியாபாரிகமாக சொல்கிறோம் அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் இந்த விற்பிக்கு பிராதான்ய முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆஹா ஏனாம் விறத்திம் ஏ ஜெகதி என்ன விற்பி பிரம்மாக்கியாம் விற்திம் இந்த பிரம்ம விறத்தியை மெய்ப்பொருளை பற்றிய எண்ணத்தை எவர்கள் விட்டு விட்டு விடுகிறார்களோ அந்த பிரம்மா இந்த விறத்திக்கு பிரம்மாக்கியாம் விறத்தி பிரம்மத்தை பற்றிய இந்த எண்ணத்தை எவர் விட்டு விடுகிறார்களோ அப்படி போடுறார் அப்புறம் அது மாத்திரமில்லை பாவனீ விறத்தி பாவனீ விறத்தின்னா பவித்திரமான விறத்தி மற்ற விறத்தியெல்லாம் நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும் இந்த விறத்தி என்ன பண்ணணும்னா நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் மிக வித்தியதே பாவனீ விறத்தின்னா என்ன அர்த்தம் தூய்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குற்ற உணர்ச்சியும் நீக்கக்கூடிய எண்ணம் தூய்மைப்படுத்துகிறது எல்லா கெட்ட எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துகிற எண்ணம் இது பாவனி விருத்தி பராவருத்தி மற்ற விறத்தி எல்லாம் துவைத்த விற்த்தி எல்லாம் அபராவிருத்தி அதெல்லாம் சம்சார விறத்தி இது மோக்ஷ விருத்தி நமக்கு நிம்மதியை கொடுக்குற எண்ணம் இது மற்ற எண்ணங்களெல்லாம் நிம்மதியை கொலைக்கிற எண்ணம் இது நிம்மதியை கொடுக்கிற எண்ணம் ஆக பிரம்மாக்கியா விற்த்தி பாவனீ விறத்தி பராவத்தி அது திதியா பக்தி ஏகவசனத்தில் போட்ட விறத்திம் பிரம்மாக்கியாம் விருத்திம் பாவனீம் விறத்திம் பராம் விறத்திம் ஏ ஜெகதி எவர்கள் விட்டு விட்டு விடுகிறார்களோ தே தூ அவர்கள் விருதாயேவ ஜீவந்தி அவங்க வாழ்க்கை வீணான வாழ்க்கை நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதும் உண்டோ வீண் வாழ்க்கை வாழ்கிறார்கள்ங்கிறதா ஜீவந்தி விருதாயேவ ஜீவந்தி அவங்க வெட்டியாக வாழ்கிறாங்களாம் வேதாந்தம் படிக்காமல் வாழ்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறார் அவங்களெல்லாம் வெட்டியாக வாழ்கிறாங்க பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறார்கள் வாழ்க்கையின் பயனை உணராமல் வாழ்கிறார்கள் ஜென்மாவில் பிரயோஜனம் என்னென்னு கேட்டால் இதை தெரிஞ்சுக்கிறதாங்கிறத அர்த்தத்தில் சொல்கிறார் வேதம் நிறைய இடங்களில் சொல்கிறது யார் ஒருவன் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இறக்கிறானோ அவன் புகையாக போயிடுவாங்கிறது வேதம் சொல்கிறது कशिद प्रेत आत्मा वेद अयमहस्मी कश्चिस्व लोक प्रति प्रजाती अो हूमता अग्निमुग्धो हूमतांतुअद अग्निमुग्धूमता पोहल पोएट पोहल पोए्राम வாழ்க்கையில் வந்து அக்னிக்கு சமானம் இந்த ஞானம் அவன் புகையில் மூழ்கி போய்ட்றான் வீணாக போய்டான் வாழ்க்கையிலங்கிற ஆக அவர்கள் தர்ம யாரெல்லாம் தர்மார்த்த காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் மனித பிறவியை வீணடித்து வாழ்கிறார்கள் யார் அறம் தர்மத்தையும் சேர்த்துட்டு இருக்கேன் யார் தர்மம் அர்த்தம் காமம் இதையே லட்சியமாக வைத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை மனித மனுஷென்மாவை வீணடிக்கிறார்கள் நிறைய ஸ்லோகம் இருக்குதுக்கெல்லாம் சந்தனக்கட்டையை எவனாவது விறகடுப்பில் நெருப்பில் போடுவானா சந்தன காஷ்டம் இந்தனம் குருத்தே சந்தனக்கட்டையை போய் இங்கே கிச்சனில் இருக்க நிறைய சந்தனக்கட்டையை கொண்டு தாங்க என்னதுக்கு என்ன போடுறதுக்கு அதை அரைச்சா சந்தன நெத்தியில் வச்சுக்கலாமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமே இல்லாட்டி அந்த சாண்டலில் வேற எதாவது பண்ணலாமே அதை எதுக்கு பண்ணணும் அதுதான் பண்ணணும் இதை கொண்டு போய் சந்தனக்கட்டையை கொண்டு யாரோ போடுவாங்களா அது மாதிரி பணம் பதவி புகழ் தர்மம்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கு தர்மத்தோடையும் நிற்கக்கூடாது இந்த ஜானத்துக்கு வந்தால் ஆகணும் பிரம்ம ஜானத்துக்கு வந்தாகணும் கொஞ்சம் இவங்களுக்கே இப்படின்னு சொன்னால் தர்மமே பண்ணாதவங்களை பற்றி என்ன சொல்கிறது புண்ணியமே பண்ணாதவர்களை போய் என்ன சொல்கிறது ஆஹா சந்தனக்கட்டையை இது பண்ணுறதுனால இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது நிறைய சொல்லியிருக்கேன் நான் மனுஷ ஜென்மாவை விடுநடிக்கக்கூடாது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இல்லை மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயன பாரம் துக்கோததையர்கந்தும் தர யாவன்ன பித்தியதே பெரிய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை துன்பங்கிற கடலை கடக்கிறதுக்காக நீ வாங்கிட்டு வந்திருக்க இந்த உடம்புங்கிற படகு உடஞ்சி போகிறதுக்குள்ளே துன்பங்கிற கடலை நீ கடந்துடு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது ஆக இதை இதை சொல்கிறார் ஜீவந்தி அப்படிங்கிறார் அவன் என்ன நினைக்கிறான் இப்போ நம்மளை பார்த்து உண்மையாக டயத்தை வேஸ்ட் பண்ணி என்னத்தையோ படிச்சுன்னு இருக்காங்க யூஸ்லெஸ்ஸுன்னு நம்மள சொல்கிறான் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் இவங்க பாவம் ஜென்மாவையே வீணடிச்சு இப்படி போய் என்னது ஒரே இமோஷன்ஸுக்கு ரொம்ப ஆளாகி ஆளாகி உணர்ச்சிகளுக்கு ஆளாகி உடல் நோய்களுக்கு ஆளாகி வாழ்க்கையே வீணடித்து கொள்கிறார்கள் ஆக உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே போய் வாழ்க்கையே வீணடிச்சுடுறாங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இவர் அவங்களாம் வேஸ்ட் பண்ணுறாங்க வாழ்க்கையை ஒரு தெய்வத்து தே ஜீவந்தி காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறும் நிறைய புத்தகம் முழுக்க இருக்கு கடவுள் தான் வாழ்க்கையோட லட்சியம் கடவுள்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் அந்த கடவுள் எங்கே இருக்கார் ஆத்மாவாக இருக்கார் அதில் தன்னை அறிவதும் இறைவனை அறிவதும் வேறல்ல இறைவனை அறிவதும் தன்னை அறிவதும் ஒன்றே முதல்ல தன்னை இறைவனுக்கு வேறாக அறிகிறான் அப்புறம் இறைவனும் தானும் ஒன்று என்று அறிகிறான் ஆஹ்ப தே தே ஜீவந்தி அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் தே நராக பசுபிஷ சமஹா அந்த மனிதர்கள் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் அந்த மனிதர்கள் மிருகத்துக்கு சமானம் அது விரும்பினா அது என்ன பண்ணுறது மிருகத்துக்கு என்ன பண்ணுறது அதுவும் அதுவும் சாப்பிட்றது அதுவும் தூங்கிறது அது வேதாந்தமாக படிக்கிறது அது வேதாந்தம் படிக்கிறது இல்லை அது அதுவும் சாப்பிட்றது தூங்கிறது அதுவும் சண்டை போடுறது அதுவும் பயப்படுறது இப்படி வாழ்க்கையெல்லாம் அதுவும் பயனில்லாமல் அது அதுக்கு பகவான் அதுக்காவது என்னது இன்ஸ்டிங்டா அது அப்படி இருக்குது நமக்கு வந்து பகவான் புத்தியை கொடுத்துருக்கார் ஆனால் அந்த அறிவை நாம் சரியாக பயன்படுத்துகிறதில்ல மகத்தீ வினஷ்டிங்கிறது வேதம் பல இடங்களில் சொல்லியிருக்கு யார் ஆத்மாவை தெரிந்து கொண்டு இந்த சரீரத்தை விடுறானோ அவன் யாராக இருந்தாலும் பிராமணன் யா ஆத்மானம் விதித்துவா அஸ்மான் லோகாத் பிரைத்தி ச பிராமண யாராக இருந்தாலும் சரி அது வந்து ஜாதி பிராமணன் இல்லை தத்துவ ஞான பிராமணன் ஆகையினால யார் ஒருத்தன் தன்னுடைய உண்மை த உணர்ந்து கொண்டு ஷரீரத்தை விடுறானோ பிருகதாரண்யோபிஷத்தில் சொல்லப்பட்டிருக்க பிராமணா யார் ஆத்மாவை தெரிஞ்சுக்காம ஷரீரத்தை விடுறானோ பிராமண ஜாதியில் பிறந்தாலும் அவன் மிகவும் கீழானவன் அப்படிங்கிறது யா ஆத்மானம் அவிதித்வா லோகாத் பிரவீத்தி சிருபணா ஆக இங்கே வந்து சொல்கிறார் பசுபிஷ தே நராகா பசுபிஹி சமாகா பசுக்களுக்கு சமானம் பசு மிருகத்துக்கு சமானம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படி வாழ்கிறார்கள் பிற தன்னை பற்றி உண்மை அறிய வேண்டாமோ ஆகையினால் அதை இது பண்ணி என்ன சொல்கிற இது எந்த அர்த்தம் இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா இது ரொம்ப உயர்ந்தது இதை பாதுகாக்கணும் மனித பிறவியினுடைய மாபெரும் குறிக்கோள் இதுதான் நான் சொல்லலை சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார் விவேகச்சூடாமணியில் ஜந்தூனாம் நரஜன்மதுலபம் தஸ்மாத் பும்ஸ்தம் தத்தோ விப்ரதா தைதிக்கர்மார்க்பரதா வித்வத் அஸ்மாத் பரம் ஆத்மாநாத்மவிவேச்சனம் ஸ்வனுபவோமாத்மிதி முக்திர்னோஷோட்டிஜன்மத்தை புண்ணைர்வினா லியத்தை ஆஹா இதுதான் வேணும் ல்வா கதஞ்சி நரஜன்மதுலபம் தராபி பும்ஸம் ஷ்ருபாரதர்ஷனம் யாத்ம்தை நயத்தை தமூடீ சம்ம வினிஹத்யசத் சஹ்ராத்மா வினத்யசத் ல்வா கதஞ்சித் நரஜன்மதுலபம் புரியுறது இல்லையா எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மனுஷன்மா கிடச்சிருக்கு தராபி பும்ஸ்தவம் இது வந்து பிராமணனை பார்த்து சொல்கிறது ஆனாவும் பிறந்திருக்கான் ஸ்ருதி பாரதரிசனம் வேதம் வேறு படிச்சிருக்கான் அவனை பார்த்து சொல்கிறார் ஸ்ருதி பாரதரிசனம் வேதத்தோட கரையை கண்டிருக்கான் ஆனால் தான் மோட்சம் அடையிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டேங்கிறான் யஹா ஸ்வாத்ம முக்தியை ந யதேத்த யார் தன்னுடைய மோக்ஷத்துக்கு முயற்சி பண்ணலையோ ச மூடதீஹி அவன் முட்டாள் அந்த மூடத்தனமானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆத்மகா தற்கொலை பண்ணி நுட்டாங்கிறார் வினிஹந்தி அசத்கிரஹாத் உடம்பை தான்னு நினச்சி ஆத்மாவை தன்னை கொலை பண்ணின்ட்டான் சாகப்போகிற वडंब சாகாத தன்னாக நினச்சுண்டான்னா எது பெரிய தற்கொலைங்கிற சஹி ஆத்மகா அவன் தற்கொலை பண்ணின்றவனுக்கு சமானம் வினி அசத்கிரஹாத்து வினிஹந்தி அசத்தான சரீரத்தை நான் அபிமானம் வச்சு அழிஞ்சு போகிறான் இப்படிலாம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு அதெல்லாம் பார்க்கணும் ஆக இது ரொம்ப உயர்ந்து இந்த ஞானத்தினுடைய மகிமையை சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறார் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் முக்தி அடைவதே வாழ்க்கையின் குறிக்கோள் மெய்ப்பொருளை உணர்வதே இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு சரியான குரல் பொருள் இல்லாதத பொருள்னு நினைக்கிறானே இது வந்து மறுளான மானா பிறப்பு இந்த பிறப்பை வீணடிச்சுட்டாங்கிறது ஆகிய நிறைய ஸ்லோகங்கள் இதுக்கெல்லாம் கொட்டேஷன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது முடிச்சு பிடிக்காம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய இந்த ஸ்லோகம் இந்த ஞானத்தோட மகிமையை சொல்கிறது எச்சரிக்கை பண்ணுறது வேஸ்ட் பண்ணிவிடாதே டயத்தை வேஸ்ட் பண்ணாதே இந்த உண்மையை தெரிந்து கொள் அப்படிங்கிறது சரி ஆக இந்த விறத்தியை யார் க அடையிறதில்லையோ குருக்கிட்ட போய் யார் படித்து இந்த விறத்தியை அடையிறதில்லையோ அந்த அது மாத்திரில் படிச்சிட்டும் எல்லாம் எனக்கு இல்லை எல்லாம் லட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பழையபடியும் வாழ்க்கைக்கு மாறி போயிட்டான்னு வச்சுங்களேன் அவனுக்கு பேர் ஆரூட பத்தித்தன்னு பேர் ஆரூட பத்தித்தன்னா என்ன தெரியுமா மேலே ஏறி விழுந்தவன் அர்த்தம் நல்ல வாழ்க்கைக்கு போய் அந்த வாழ்க்கையிலேருந்து விலகி போயிட்டான்னு சொன்னால் ஆரூட பதி தகா பேரிச்சம்பழ மரமாக புறப்பானான் அப்படின்னு ச வேதத்தில் சொல்லிருக்கு அது ஏன் பேரிச்சம்பழம்னா தே கர்ஜூராபவன் வேதம் சொல்லுகிறது அப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அது பயமூர்த்தி வச்சுருக்குது உண்மையை சொல்லணுமே அதான் பயமூர்த்தி வச்சுருக்குன்னா என்ன அர்த்தம் எல்லாம் வந்துடும் ஜாக்கிரதை வீணாக போயிடாது பயமூர்த்தி வச்சுருக்குன்னா அதில் பொய் கிடையாது அப்படி சொன்னால் தான் நான் அது உள்ள இருக்கிற விஷயத்தை சொல்லி அதை இவனுக்கு திருப்பினா தான் இவன் மேன்மைக்கு வர முடியும் அதுக்காக பொய் சொல்லலை வேதம் அது அதில் நிறைய உண்மை இருக்குது நமக்கு தெரியாது வேதத்தோட ரகசியமெல்லாம் எப்படி நமக்கு பூர்ணமாக தெரியும் பசுபிஷ்ட சமரா ஏஹி வத்தி விஜானந்தி ஜாத் வர்தியே வந்தன யார் இந்த விறத்தியை விற்த்தி இந்த இவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் இந்த விற்த்தியை மெயின்டைன் பண்ணணுங்கிறார் எந்த விறத்தியை வேதாந்த சாஸ்திரத்தில் படித்து தியானம் பண்ணின இந்த விறத்தியை காப்பாற்றி அதாவது நிதித்தியாசனம் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் நிதித்தியாசனம் பண்ணிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் நிதித்தியாசனம் பண்ணி அந்த சாதனையிலிருந்து விடுபட்டுருக்கணும்னு சொல்லிவிட்டார் ஆனால் இந்த விறத்தியை எப்போவுமே அபியாசம் பண்ணணும் அப்போ தான் இந்த விறத்தி ஸ்வபாவமாகணும் நம்முடைய இயல்பாக மாறும் வரையிலும் இந்த விறத்தியை நாம் என்ன இங்கிலீஷில் அது என்டர்டெயின் பண்ணுறதா இந்த விறத்தியை நாம் வந்து இந்த என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அபியாசம் பண்ணி இருக்கணும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் எவர்கள் இந்த எண்ணத்தை இந்த பிரம்ம விறத்தி விறத்தி விஜானந்தி விசேஷேன ஜானந்தி குரு முகமாக குரு வாயிலாக நல்லா படித்து தெரிந்து கொள்கிறார்களோ இவர்கள் இந்த பிரம்ம விறத்தியை அறிகின்றார்களோ இந்த எண்ணத்தை அறிகின்றார்களோ பிரம்மவத்தி அர்த்தம் பிரம்ம விறத்திம் பூர்ணவத்தி விஜானந்தி விசேஷேண சத்குரு முகாத் நல்ல குருவின் மூடம் சம்பிரதாயம் தெரிஞ்ச குருவின் மூலமாக யார் அறிகின்றார்களோ ஜாத்வா வர்த்தயி அப்பி தெரிஞ்சின்றது மாத்திரம் இல்ல அதை வளர செய்கிறார்களோ எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையில் இருக்கிறார்கள் தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக்க பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதாக விதியாரண சுவாமிகள் தச்சிந்தனம் சிந்திக்கிறது அதை சொல்கிறது அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் டாபிக் வேறு காசிப்பிங் கிடையாது அந்யோன்யம் தத் ஏததேக்க பரத்வஞ்ச இது ஒன்றை தான் லக்ஷ்மி வேறு எதாவது பேசினா அந்த இடத்த விட்டு நகுந்துடுவாங்க பிரம்ம விஷயத்தை பேசினா மாத்திரம்தான் கேட்பார் தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக்க பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் இதுக்கு பேர் தான் பேர் இது ஒன்றை தவிர வேறு பேச மாட்டேங்கிறான் ஏதோ லௌகிக விஷயங்கள் எதாவது பேசலாமான்னு சொன்னால் வேண்டாம்ப்பா அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் மிச்சியா விஷயத்தை பற்றி எதுக்கு பேசணும் பேசினா சத்தியத்தை பற்றி பேசுவோம் தேவைப்பட்டால் அது பேசுவோம் இல்லாட்டி பேசாம இருப்போம் சொல்கிறாங்கல்ல உண்மையே பேசுக நன்மையே பேசுக இடமறிந்து பேசுக பாத்திரமறிந்து பேசுகிறான் சொல்லிட்டு கடைசியில் பேசாதிருந்தும் பழகுகன்னா அது மாதிரி இங்கே ஞாத்வா வர்த்தயந்தியே அதை வளர செய்கிறார்கள் இதே தான் ஆசிரமம்னு இருந்தால் என்ன இருக்கணும் இதே தான் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கணும் காலையிலேருந்து என்ன வகுப்பு நடக்கிறதுன்னா காலையில் பிரம்மத்தை பற்றி படித்தாங்க மத்தியானம் பிரம்ம சாயங்காலம் பிரம்ம போர் அடிக்கலையான்னு யாருக்குன்னா போர் அடிக்கிறது எப்படி சொல்ல முடியும் ஒரு ஒரு பண்டித்தர்களும் ஒரு ஒரு சா ஒரு ஒரு ஒரு சாஸ்திரம் ஒரு ஒரு கோணத்தில் ஒரே விஷயத்தை அழகாக சொல்கிறது அதனால் நமக்கு அது வந்து ஆனந்தமாக இருக்குது இது பெருதான் பிரம்ம வித்யா ஆனந்த வித்தியினால நமக்கு ஆனந்தம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம் தேவை சத்புருஷாக ஏ வர்த்தயந்தி ஏ விற்பிம் விஜானந்தி ஏ ஞாத்வாப்பி வர்தயந்தி ஞாத்வா வர்த்தயந்தி அப்பி அறிஞ்சு அதை வளர செய்கிறார்கள் லௌகிகத்தில் ஒரு அப்பா பணத்தை கொடுத்தாருனா பையன் அந்த பணத்தை விரத்தி பண்ணுற மாதிரி விருத்தி பண்ணுற மாதிரின்னு சொன்னேன் அது எப்படியோ இருக்க தெரியாது பையன் வீணடிக்கவும் செய்யலாம் பணத்தை விரத்தி பண்ணவும் செய்யலாம் அதே மாதிரி குரு சொல்லி கொடுத்த ஞானத்தை பல கோணங்களில் சிந்தனை பண்ணி பண்ணி பண்ணி நல்லா விருத்தி பண்ணியிருக்கான் வர்த்தயந்தி அப்பி தேவை அவர்களன்றோ சத்புருஷாக சத்புருஷாகனா நல்ல மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் புருஷாகனா இதை பெண்களை சொல்லல நினச்சிக்காய்ங்க சத்புருஷாகனா மனிதர்கள்னு அர்த்தம் சத்புருஷாக சத்தையே சார்ந்திருக்கிற மனிதர்கள்னு அர்த்தம் அசத்த பற்றியே பேச மாட்டாங்க இன்னை இருந்து நாளைக்கு இல்லாத போகிற வஸ்துவை பற்றி பேசுறதில்லை என்றைக்கும் இருக்கிற மெய்ப்பொருளை பற்றியே சிந்திப்பவர்கள் தன்யாகா தன்யாகனா செல்வந்தர்கள்னு அர்த்தம் அவங்க செல்வந்தர்கள் பிரம்ம ஜான தபோதனம் அப்படிங்கிற மாதிரி தவங்கிற செல்வத்தை வைத்திருக்கிறார்கள் ஞானங்கிற செல்வம் அறிவு செல்வம் பண்புச் செல்வம் சில பேருக்கு பேரே எப்படி வைக்கிறாங்க இல்லையா அறிவு செல்வம் பண்பு செல்வம் தன்யாகனா செல்வம் உடையவர்கள் அர்த்தம் என்ன செல்வம் இருக்குது இந்த பிரம்ம ஜான தனம் தே புவனத்திரையேபி வந்தியாகா மூன்று உலகங்களிலும் அவர்கள் வணங்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் மூன்று உலகங்களிலும் அவர்கள் வணங்கப்படுகிறார்கள் வந்தியா இங்கே மாத்தமில்லை பூலோகத்தில் மாற்றமில்லை எல்லா உலக தேவர்களும் அவர்களை வணங்குகிறார்கள்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்லுகிறது ஆஹ புவனத்திரயே வந்தியா ஏஹி விற்பிம் விஜானந்தி ஜாப்பாப்பி வர்தந்தியே தேவை சத்ப்புருஷா தனியா வந்தியாஸ்தே புவனத்திரயே இப்போ இந்த முந்நூற்றி முப்பதாவது ஸ்லோகம் இதை அபியாசம் பண்ணலேன்னா மிருகத்துக்கு சமானம்னார் இதை அபியாசம் பண்ணினால் அபியாசம் பண்ணி மேல்நிலைக்கு வந்தால் கடவுளுக்கு சமானம் அப்படின்னர் ஆக மனிதன் மிருகமாக வாழக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா பறித்து வாழுதல் பங்கிட்டு வாழுதல் வழங்கி வாழுதல் காம்படிஷன் கோஆப்ரேஷன் டெடிகேஷனா செல்ஃப் டெடிக்கேஷனாக இங்கிலீஷில் அப்படி சொல்கிறது எல்லாட்டையும் பிடுங்கி பிடுங்கி எல்லாம் வந்து ஒரே ஊழல் எல்லாம் வந்து பறித்து வாழுதல் காம்பட்டீஷன் எல்லாம் பிடுங்கிறது பங்கிட்டு வாழ்கிறதுன்னு நேர்த்தன் நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கேங்கிறது இன்னொன்று என்னென்னா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் உனக்கே இருக்கட்டும் வச்சு செல்ஃப் டெடிக்கேஷன் கொடுத்துடு ஆக இவர்கள்லாம் வந்து என்னென்னா இவங்க இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த ஞானத்துக்கு சமமாக உலகத்தில் ஒன்றும் கிடையாது எனது உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் குரு வந்து நமக்கு மோட்சத்தையே கொடுக்குறார் குருவுக்கு நம்ம என்னத்தை கொடுக்கறது மோக்ஷத்துக்கு சமமாகவோ மோட்சத்துக்கு மேலானதாகவோ ஒரு வஸ்து இருக்கா கிடையாது அப்போ என்னத்தை கொடுக்க முடியும் நமஸ்காரந்தான் பண்ணுவோம் நம்மளை நமஸ்காரத்தை எதிர்பார்த்தாரா அதுவும் இல்லை முதல்ல எதிர்பார்த்தார் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னால் சொல்லி கொடுத்த பிறகும் நன்றி மறக்காமல் இருக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணுறோம் முதல்ல நம்ம பணிவா வெளிப்படுத்துறதுக்காக நமஸ்காரம் பண்ணுறோம் அப்புறம் கடைசியில் நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சதுனால தேங்க்ஸ் கிவிங் கிராட்டிடியூட் அதுக்காக நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த நமஸ்காரத்தை குரு அவர் நேராக அவரே வச்சுக்க போகிறாரான்னு நமஸ்காரம் அவர் என்ன பண்ணுவார் அந்த நமஸ்காரத்தை குருவுக்கு அனுப்பிச்சுடுவார் அந்த குரு என்ன பண்ணுவார் கடைசியில் எங்கே போய் சேரும் அதுன்னா ஆதி குருவுக்கு தான் போய் சேரும் எல்லோரும் அந்த நமஸ்காரத்தை தனக்கு வச்சுக்க போகிறதில்ல நமஸ்காரங்கிணாமூர்த்து அடுத்தது எஷா விருபா தேர்தேஷிந எாா் விரு பரிப்பவாச்சா புன்தே வை சம்மத்தம் நேத்திர ஏஷாம் விறத்திஹி இவர் என்னை விறத்தியவே ஃபோக்கஸ் பண்ணுறார் இந்த அப்புரோக்ஷானுபூதி ஆச்சாரியர் விரத்தியையே ஃபோக்கஸ் பண்ணுறார் உன்னுடைய விற்த்தி என்னவா இருக்கணும் எப்பவும் இந்த விற்த்தி தான் ஆழமாக இருக்கணும் எதாவது விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிற போது இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி நான் அங்கிருந்து வரேன் சாப்பிட்டாச்சா அகம் பிரம்மாஸ்மி சாப்பிடலை ஒன்று ஒன்றுமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அது வந்து அண்டர் கரண்ட்டுங்கிற மாதிரி இந்த விற்பிக்கு பிராதானியம் இருக்கணுங்கிறார் மறந்துடக்கூடாதுங்கிறார் இந்த விறத்தியை மறந்துடக்கூடாது சமாதியில் விற்த்தி விஸ்மரணம் அது சமாதியில் அதே விறத்தியை நினச்சி ஒடுங்கி போகிறது இங்கே என்ன சொல்கிறார் காரியம் என்ன பஷ்யன் ஷென்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் சொன்ன மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இந்த விறத்தியை நீ மெயின்டெயின் பண்ணு ஏஷாம் விற்தி சமா சமான் என்ன அர்த்தம் ஒரே சீராக இருக்கிறதோ விருத்தா நன்றாக முதிர்ச்சி அடைந்திருக்கிறதோ அது பரிபக்வா அப்புறம் போடணும் பக்குவம் அடைந்து மூணு சொல்கிறார் பரிபக்வா விறத்திகி விரத்தாவிரத்திகி எவர்களுக்கு யாருக்கு அந்த விறத்தியானது சாவத்திகி சாவிரத்திகி அந்த விறத்தியானது பக்குவமடைந்து முதிர்ச்சி அடைந்து சமமாக இருக்கிறதோ பக்குவம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து சமமாக இருக்கிறதோ எப்போ மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ தேவை சத்பிரம்மதாம் பிராப்தாக அவர்களல்லவோ அந்த சத்பிரம்மனை அடைந்தார்கள் அடைந்தார்கள்னா என்ன அர்த்தம் அது மயமாக ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம் அது மயமாக ஆறுறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஆனாலும் ஆகாட்டாலும் பிரம்மன் நீங்கள் உங்களுக்கு பிரம்மன் புரியலேனாலும் நீங்கள் பிரம்மன் தான் பிரம்மன் புரிஞ்சவனுக்கு யாருக்கு பிரம்ம தத்துவம் புரிஞ்சுருக்கோ அவனுக்கு அவன் பிரம்மன்னு புரியுறது மற்றவங்களையும் எப்படி புரியறது அவனுக்கு பிரம்மனாக தான் புரியுறது தன்னை பிரம்மம்னு புரியாதவனுக்கும் புரியாதவனையும் அவன் எப்படி பார்க்குறான் பிரம்மமாக தான் பார்க்குறான் ஆஹ சத்பிரம்மத்தாம் பிராப்தாக ஒரு பிராப்த மாதிரி அடைஞ்ச மாதிரி அர்த்தம் இது அதனால் சங்கராச்சாரிய சொல்ற அவித்யா விற்த்தி தான் நீங்கிறதே தவிர அறியாமை நீங்குகிறதே தவிர மெய்ப்பொருள் அடையப்படுவதல்ல மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை எப்படி அடைய முடியும் ஸ்வகண்டாபரணம் யதா தங் கழுத்தில் போட்டிருக்கிற நகையை ஏதோ ஞாபகத்தில் கழுத்துக்கிட்டே போயிடுது அப்புறம் இப்படி தடவை பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ காணம் போல் இருக்குது அப்படி இப்படின்னு தேடின்னு இருந்தால் கடைசியில் என்ன ஆகும்னா சில பேர் இந்த கண்ணாடி இப்படி வச்சுடுவாங்க இப்படி வச்சுட்டு கண்ணாடி எங்கேயா வச்சேன்னா கண்ணாடி எங்கே வச்சேன் எங்கே வச்சேன்னா அப்புறம் நம்ம பார்த்து சிரிக்க வேண்டிதான் கண்ணாடியை உன் தலையிலே வச்சுண்டு ஊர் மூணு தலையிலே வச்சுட்டு ஊரெலாம் சுற்றுறையே அப்புறம் என்னாச்சு எங்கேருது கிடச்சிதான்னு இருந்தது இருந்ததை மறந்துவிட்டேன் எங்கே இருக்குதுன்னு தெரியலை கடைசியில் பார்த்தா அது எங்கிட்டேயே இருந்தது மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள்லாம் ஏற்படும் தேவை சத்பிரம்மதாம் பிராப்தாக நேத்தரே சப்தவாதினஹா வெறுமனை பேசின்ண்டே இருக்கக்கூடாது இத்தரே சப்தவாதினஹா வெறுமன சப்தத்தை வெறுமனை பேசிகின்றே இருக்கிறவனுக்கு பிரம்மன் கிடையாது அந்த விற்பி பலமாக இருக்கணும் ஆக வெறும் வேர்ட்ஸ் மாத்திரம் புராபலாக இருக்கக்கூடாது டீப் ரூட்டடாக இருக்கணும் ஆள் மனசில் இருக்கணும் அது அப்படிங்கிற அர்த்தத்தில் இத்தரே சப்தவாதினா ந பிரம்மதாம் பிராப்தாக மற்ற சப்தவாதிகள் வெறுமன பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் அடைந்தவர்கள் அல்ல அதுக்கு எது சொல்கிறார் இது பண்ணுறதுக்காக சொல்கிறார் பேசணும்னா விறத்தி வேணுமா வேண்டாமா விறத்தி இல்லாமல் பேச முடியுமோ பேச முடியாது பிரம்மத்தை பற்றி பேசுகிற போது பிரம்ம விறத்தி இல்லாமல் பேச முடியுமோ பேசினா புரியுமா கேட்குறவனுக்கு ஆக இதாக அதில் அதை வந்து என்ன சொல்கிறார் பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா அவரும் டெக்ஸ்ட்டை முடிக்க பார்க்குறாரு அதுக்காக வேண்டி அப்படின்னா என்ன சப்தவாதி நகான்னு நேக்கணம்னு சொல்லலாம் இல்லையா பேசின்னு இருக்கிறவன் வந்து எழுதுகிட்டுருக்குறவனுக்கும் அதுதான் கதை அப்படின் சொன்னா சொல்லலாம் அப்படின்னு இப்போ இது என்னது இது என்ன ரூபத்தில் இருக்குது நேத்தரே சப்தவாதி நகான என்ன ஃபார்மில் இருக்குது சப்தா ஃபார்மில் தானே இருக்குது என்ன சொல்கிறார் பேசின்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம அந்த அந்த விற்த்தியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் வத்திஹீனுதையூனம் புனராயா திந்திச்ச குஷலா பிரம்ம வாத்தையம் விறத்திஹீனா சுராணயம் புனரயாந்தி யாந்தி அதே தான் சொல்கிறார் அந்த நேத்தரே சப்தவாதினாங்கிறத கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் பிரம்ம வார்த்தையாம் குஷலாக பிரம்மனை பற்றி பேசணும்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்கிறார் ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த வேதாந்தமே வேண்டான்னு தோண்டிடுமா அப்படி சொல்கிறார் சுரா விற்திஹீனாக சுராகிணஹா விற்தி அதாவது இந்த விற்த்தி மனசில் ஆழமாக இல்லை ஏன்னா ரொம்ப பற்றோடு அவங்க இருக்கிறத பார்க்குறாங்க விவகாரத்தில் பார்த்தா யாரை பார்த்து சொன்னாரோ தெரியல விற்திஹீனாக சுராகிணஹா சுராகிணஹ சுராகிணஹா ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறார்கள் உலகத்தில் பற்றுடையவர்கள் பணம் பதவி புகழில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்குது வாய் மாத்திரை என்னமோ பிரம்மனை பற்றி பேசுறது இது அப்படியே திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓதியும் உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கான் மந்திரத்தையெல்லாம் அதுக்கு அர்த்தமும் தெரியுமா மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதும் நல்லா எடுத்துவிடுவான் ஆனால் தனக்குன்னு வர்றபோது எல்லாம் காணாமல் போயிடும் அப்படி சொல்லி தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் அப்படி ஒரு குரல் சொல்லியிருக்கார் ஆகா பிரம்ம வார்த்தையாம் குசலாக பிரம்மத்தை பற்றி பேசுகிறதில் சாமர்த்தியம் உள்ளவர்கள் விற்பிஹீனாக சொல்கிறார் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் பேசுகிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் விறத்திஹீனாக பிரம்ம விறத்தியை வந்து இது பண்ணுறதில்ல தனியாக இருக்கிறபோது உட்காந்து தியானம் பண்ணிவிட்டோ இது பண்ணுட்டோ கிடையாது விற்திஹீனாக உலகத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறார்கள் சுராகினா மற்ற விவகாரத்தை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது சுராகிணா கேபி அஜானதையா அவர்களும் அஜ்ஞானிகளுக்கு சமானம் அதனால்தான் வள்ளுவர் பேதையில் பேதையாரில்னர் முட்டாள்களில் இவன் தான் சிறந்த முட்டாளாம் படித்த முட்டாளுங்கிறாங்க இல்லையா படிச்ச முட்டாள்னு சொல்கிற மாதிரி பேதையில் பேதையாரில் தேப்பி அவர்களும் அஜானத்தையா அவர்களும் அஜ்ஞானிகளுக்கு சமானமானவர்களே வேதாந்தம் பேசுகிறதுனால பிரயோஜனம் இல்லை அந்த வேதாந்த விற்பி முக்கியமாக இருக்கணும் அவர்கள் என்னென்னா நிச்சயமாக புனராயாந்தி யாந்திச்ச யாந்தி புனா ஆயாந்தி அவர்களும் போகிறார்கள் வருகிறார்கள் அப்படின்னா என்ன ஜென்ம மரண பிரவாகத்தில் உழலுகிறார்கள் அவர்களும் சம்சாரிகள் தான் உலகத்தில் ஆழ்ந்த பற்று வச்சு இந்த பிரம்மாக்கார விற்பி இல்லாமல் இருக்கிறவர்கள் நிச்சயமாக சம்சாரிகள் தான் அப்படிங்கிறார் நிச்சயமாக சம்சாரிகள் என்னுடைய தாற்பயம் என்ன போகை போடனே யாரெல்லாம்னு பார்க்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்தோடனே ஒருவேளை என்னையே சந்தேகம் வந்துடுத்துன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சுவாமிஜி இதெல்லாம் சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் ஒருவேளை அவரும் இந்த கோஸ்ட் தான் இருப்பார் நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன என்ன இருந்தால் உங்களுக்காக அது எனக்கு தெரியும் நீங்கள் எப்படின்னு ஒரு ஒருத்தர் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுமே தவிர இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா நான் பழப்படியும் சம்சாரம் தான் விரத்தி உடனே இதை வந்து அன்னொருத்தருக்கு தான் அப்ளை பண்ணுவோம் தவிர நம்மளுக்கு அப்ளை பண்ணி பார்க்க வேண்டாமோ நம்ம பேஷண்ட்டே இருக்கோமா அந்த விறத்தியை பலமாக இருக்கா நமக்கு அந்த அண்டர் கரண்ட் அந்த விறத்தி இருக்கா அந்த விற்த்தி பலமாக இருக்காங்கிறது முக்கியம் புனர் ஆயாந்தி யாந்திச்ச ஆயாந்தின்னா என்ன அர்த்தம் வருகிறார்கள் யாந்தினா போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அர்த்தம் பிறப்பு இறப்புக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சரீர அபிமானத்துக்கு ஆளாகிறார்கள் உடலையே தான் என்று கருதி உடலின் பிறப்பு இறப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த சுராகினாகங்கிறது ரொம்ப முக்கியம் சுராகினகா நான் ரொம்ப ஃபோம் அட்டாச்மெண்ட்டுங்கிறார் க்ளாஸ் எடுக்கிறபோது கிளீனாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அபிமானத்தை பார்த்தா அப்படி இருக்கப்பா அப்படிங்கிறார் குஷலா பிரம்ம வார்த்தாயாம் श्लोक, विना, ீ வினாக்கி वृत्तिम वृत्तिम विना, विना, யம் வ பிரம்மமயமான விறத்தி இல்லாமல் அரை நிமிஷம் கூட இருக்கிறது இல்லை அரை நிமிஷம் கூட பிரம்ம விறத்தி இல்லாமல் இருக்கிறது இல்லை அது ஏன் வச்சுக்கணும் காரியம் பண்ணின்னு இருந்தால் இது ஆழமான மனசில் இருக்குதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் இருக்க முடியாது இப்போ நான் இங்கிருந்து போன உடனே ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு பேசணும்னு சொன்னால் இரு பிரம்ம விற்பி போய்டுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது ஃபோனெல்லாம் வந்து அப்படியே சந்நியாசம் பண்ணிட்டு போயிடணும் ஆனாலும் ஆழமான மனசில் அந்த இந்த அண்டர் கரண்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையோ மாதிரி அண்டர் கரண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும் என்ன சொல்கிறார் பிரம்மமயம் விற்த்தியும் வினா பிரம்மமயமான விறத்தி இல்லாமல் அர்த்தம் நிமேஷார்த்தம் ந திஷ்டந்தி எப்போ அந்த விற்பி இருந்துட்டே இருக்கும் ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது மறந்து போயிடுமோ திடீர்னு ரெண்டு ரெண்டு என்னென்ன இருங்க இருக்கும் கால்குலேட்டர் இருக்கணும் மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம் நமக்கு நிறைய விஷயங்கள் அபியாசம் ஆகியிருந்ததுன்னா மறக்கவே மறக்காது உங்களுக்கு சமையல் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா தெரியாதா முத முதல்ல பண்ணுறீங்களான் என்ன சமையல் பண்ணுற ஞானம் எப்போ இருக்குது எப்போ பார்த்தாலும் இதுக்கு உப்பு இவ்வளோ போடணும் அதுக்கு இவ்வளோ போடணும் மறந்து போயிட போகிறது ஞாபகம் வச்சுட்டாவா இருக்குங்க எப்போது உங்களுக்கு இப்போ வந்து சப்பாத்தி பண்ணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும் தோசை வாக்கணும்னா என்னென்னு தெரியும் புளியஞ்சா பண்ணணுன்னா என்னென்னு தெரியும் அப்பப்போ அந்த ஞானம் வேலை செய்யணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நிமேஷார்த்தம்னா என்ன அர்த்தம்னா என்ன இது வாழ்க்கையில் நான் யாருங்கிற உண்மை நான் யார் இந்த உலகம் என்ன இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற தத்துவ விஷயம் இது ஆகினாலும் என்னை பற்றி எனக்கு மறந்து போயிடுமா என்னை பற்றி எனக்கு எப்படி மறக்கும் இதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் இருக்குது தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்ேவியஸ் ச நேச்சன்னு முச்சியத்தை சீவன் முக்த முக்துச்சே இந்த உடம்பு நான்கிற எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி உடம்பு நான் இல்லேங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா தேகாத்ம ஜானவத் ஜானம் தேஹாத்ம ஜானபாதகம் தேகாத்ம ஜானவத் ஜானம் தேஹாத்ம ஜானபாதகம் ஆத்மன்யேவேத்ய யாருடைய மனசில் இந்த எண்ணம் இருக்குமோ சகா ஜீவன் முக்த உச்சத்தே அவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறான் இல்லாட்டி அவன் விரும்பாட்டாலும் மோட்சம் அடைஞ்சிடுவான்னு ஸ்லோகம் சொல்கிறது ஆக இந்த ஞானம் பலப்படணுங்கிறதுக்காக இவ்வளோ சொல்கிறாரே தவிர நீங்கள் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் கேள்வியாயிடும் எப்போ பார்த்தாலும் பிரம்மம் பிரம்மம் மறந்து போயிடப்படாது திடீர்னு சாப்பாடு ஞாபகம் வந்துவிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உடனே என்னாகும் போட்டிருக்கு நிமேஷார்திஷ்ட் அப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன் நிறைய குழப்பமெல்லாம் வரும் ஆனால் அது ஆழமான மனசில் எப்போவுமே ஞாபகம் இருக்கும் என்னை பற்றி நான் யாருன்னு புரிஞ்சுகிட்டு இருக்கிற போது எனக்கு இப்போ என்னை பற்றி என்னெல்லாம் ஞானம் இருக்குது நான் உடம்பாக இருக்கேனா நான் மனசாக இருக்கேனா நான் உயிராக இருக்கேனா நான் உணர்வாக இருக்கேனா எல்லாம் படித்து வச்சுருக்கோம் உட்காந்து நேரம் கொடுத்து ஒதுக்கி படிச்சுருக்கோம் நான் யார் உலகம் யார் உலகம்னா என்ன கடவுள்னா என்னன்னு நேரத்தை ஒதுக்கி படித்த அறிவு ஆழமான மனசில் இருக்குமா இருக்காது ஆசைப்பட்டு படித்தது வற்புறுத்தி படிக்க வச்சுருந்தேன் வரையா இல்லையா கிளாஸுக்கு மிரட்டியாக கூட்டின்னு உட்காந்து வச்சுருக்காங்க நாமளாக விரும்பி ஆசைப்பட்டு படித்தது இது என்ன இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் நான் யார் உள்ளமார் ஞானங்களார் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிடணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாத்தியாரை தேடி எந்த எந்த வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாருன்னு தேடி கஷ்டப்பட்டு உட்காந்து மெனக்கெட்டு படித்த விஷயம் எப்படி மறக்கும் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சுருந்தா மறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் படித்ததுக்கு பிறகு நம்ம வெவ காரியங்கள்லாம் இல்லையா காரியங்கள்லாம் பண்ணுறோம் என்ன காரியம் பண்ணினாலும் இந்த மனசில் இந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா இருக்கும் யாராவது நம்மளை ரொம்ப திட்டினாங்கன்னா என்ன பண்ணணும் சர்வம் சப்தகுணக்கம் ஆகாசம் அது வேதாந்தம் தெரிஞ்சாலும் சப்தகுணக்கம் ஆகாசம் ஆகாசத்தில் சப்தம் குணம் அது என்ன சப்தமாக இருந்தால் என்ன நமக்கு என்ன ஆகையினால இந்த வந்து இவை திட்டுறதும் மித்யா நான் கேட்கறதும் மித்யா யாராவது ரொம்ப ஆகா ஓகன்னு புகழ்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது இதே வரணும் புகழ்ந்த உடனே வந்து இந்த புகழ்ச்சியும் உண்மையில்லை அந்த புகழ்ச்சிக்கு நான் உரியவனும் இல்லை யார் யாரை புகழ அப்படின்னு அந்த நேரம் அந்த தத்துவம் அன்றை மனசில் ஆழமாக ஓடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் பார்க்குற போது புகழ்கிறாங்க தேங்க்யூன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை நீ புகழவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நல்லா இருக்குமா என்ன வேறு புகழ்ந்தால் வேணா அது உடனே சொல்கிறது இல்லை இல்லை இல்லை இந்த பாரு நீ வந்து வாயை திறக்கவும் நான் கேட்கவும் வேண்டாம் இதுதான் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது இந்த இடம் தான் தெரியுதில் பேசுகிற போது இந்த புகழ்ந்தால் சரி தேங்க்யூன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் உன் மனசில் என்ன சொல்கிறோம் ஆழமான மனசு என்ன சொல்கிறது புகழ்பவர் யார் புகழைப் பெறுபவர் யார் அப்படின்னு இதை சொல்லு ஒன்று பக்தினால் சொல்லிடணும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிவிடணும் எல்லா திட்டம் இறைவனுக்கே சொல்லப்படாதோ அதுதான் சொல்ல மாட்டோம் எல்லா தோற்றுதலும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்ல மாட்டோம் புகழை மாத்திரம் இறைவனுக்கு சொல்லிவிட்டு தூற்றுதல் நம்ம தான் ப்ராப்ளம் அதையும் அவர்கிட்டே தள்ளிடணும் அதே மாதிரி தூற்றுதலும் உண்மையல்ல போற்றுதலும் உண்மை அல்ல போற்றுதல் தூற்றுதல் ஒரு மாயை தூற்றுதல் அவித்தியா மாயை போற்றுதல் வித்யா மாயை ரெண்டுமே மாயைப்பா அப்படின்னு அந்த ஞானம் பலமாக இருக்கணும் அதுதான் சொல்கிறார் நிமேஷார்த்தம் ந திஷ்டந்தி விற்தி பிரம்ம பிரம்மமயம் விற்திம் வினா நிமேஷார்த்தம் நதிஷ்டந்தி அரை நிமிஷம் கூட இருக்கிறது இல்லை அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம் மேல் மனசில் என்ன பண்ணுறோம் லௌகிக விவகாரங்கள்லாம் பண்ணுறோம் நடுமனசில் என்ன இருக்குது எல்லாம் உணர்ச்சிகள்லாம் இருக்குது ஆள் மனசில் என்ன இருக்குது அறிவு இருக்குது தெளிந்த அறிவு இருக்குது இப்போ மனசே மூணு அடுக்கு மேல்னம் நடுமனம் ஆழ்மனம் இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கணும் அரை நிமிஷம் கூட பிரம்ம விற்பி இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த விற்பி எப்பவும் இருக்கு இது இதுக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் புரியும் அதாவது அறிவு எப்பவும் இருக்குது விற்பி எப்பவும் இல்லை இப்போ அவர் அறிவை குறிப்பிடுறாரா விறத்தியை குறிப்பிடுறாரான்னு பார்க்கணும் அறிவைத்தான் ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது அறிவா இல்லையா அறிவு ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற போது அந்த அறிவு வந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் என்ன தாட்டு டூ ப்ளஸ் டூ ஃபோருங்கிற நாலெட்ஜ் எப்பவும் இருக்கா இல்லையா நாலெட்ஜ் எப்பவும் இருக்குது அறிவு எப்பவும் இருக்குது ஆனால் அது எப்போ வேணுமோ அப்போ தான் தாட்ஃபார்முக்கு வருது இவர் விற்த்தின்னு சொல்கிறத நீங்கள் வந்து ஞானம்னு அர்த்தம் பண்ணிட்டாலும் தப்பு இல்லை அவர் அது விற்பிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் ஏன்னா இந்த விறத்தியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார் அப்புறம் பலப்படுத்தியாச்சுன்னா அந்த விற்த்தி கூட தேவையில்லை அந்த விற்பி தானாகவே வேலை செய்யும் அதுக்கு ஒரு கையில் என்ன ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வெளியில் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் மனம் அலையாதோ அலைந்து விட்டால் ஞானம் அழியாதோ என்றால் அதற்கு ஒரு நீங்களே போய் புஸ்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க நிமேஷார்தம் நிஷ்டந்தி விற்திம் பிரம்மமயம் வினா பிரம்மமயம் வினா விறிம் திஷ்டந்தி அதனால் எப்படி சொல்கிறார்னா பிரம்மாத்தியாக சனகாத்தியாக சுகாதைய கடவுளும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்கார் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய தேவரிஷிகளும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் மனிதர்களில் பெரியவர்களும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் யதா பிரம்மாத்தியாக திஷ்டந்தி ததா சனகாத்தியாக யதா சனகாத்யாக திஷ்டந்தி ததா சுகாதயா திஷ்டந்தி அப்படி படிக்கணும் எப்படி பிரம்மாதி தேவர்கள் ஆத்தியாகனு போட்டிருக்கு எக்ஸட்ரான்னு அர்த்தம் பிரம்மா முதலியோர்கள் பிரம்மா முதலியோர்கள் எப்படி இந்த எண்ணத்திலேயே இருக்கிறார்களோ அப்படியே சனக்காதி முனிவர்களும் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே சுகாதி முனிவர்களும் இருக்கிறார்களோ அப்படியே நீயும் நானும் இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதாவது நம்மளை பார்த்தா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்து வீட்டில் என்ன எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க இந்த வேதாந்தம் படித்தா என்ன சுவாமி பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்னால் என்ன ஆகும் வேதா சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஸ்தித பிரஜ லட்சணம் முழுக்க இருக்குது அவனுக்கு கோபம் ஜாஸ்தி வராது அவன் வந்து அமைதியாக இருப்பான் நிறைய லக்ஷணங்கள்லாம் சொல்கிற துன்பத்தில் துடிக்க மாட்டான் இன்பத்தில் துள்ள மாட்டான் நிறைய லக்ஷணங்கள் வந்து ஸ்தித பிரஜ லட்சணம் பராபக்த லட்சணம் குணாதித்த லட்சணம் பகவத்கீதையில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் ஜனங்களுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை வரும் நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களுக்கு பிரம்மவிர்த்தி மறக்கலைங்கிறது இருக்கா இருக்கலாம் ஒரு வேலை இருக்கலாம் எனக்கு ஒன்றும் அதனால் ஒன்று அது போயிடலை அதையும் கோபமாக சொல்லுவாங்க சில சமயம் இவ்வளோலாம் பேசுகிற உனக்கு வந்து வேதாந்தம் அகம் பிரம்மாஷ்டமி அகம் பிரம்மாஷ்மின்னு சொல்கிறேன் உங்களுக்கே இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா எனக்கு எப்படி வேணாலும் கோபம் வேண்டா அது நீ யாராக கேட்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உனக்கு வேதாந்தத்து மேலே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் பொறுமையாக சொல்லிடும் அந்த இடத்துல இன்னும் கோவப்பட்டா என்ன பண்ணுறது நீங்கள் கோவப்படுறீங்கன்னு நம்மளை சொன்னான்னு வச்சுங்கோ அதுக்காக நான் இன்னும் கோவப்பட்டேன்னு வச்சுங்கோ அது இதாகிடும் அது வாஸ்தவம் ஆகிடும் இப்போ நீங்களும் வீட்டில் போய் வீட்டில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க வேதாந்தம் படிக்கிறதுனால இவங்களாம் கொஞ்சம் மாறுவாங்கன்னு நம்பின்ட்டு இருக்காங்க மற்றவங்கள்லாம் மற்றவங்களாம் நம்பிட்டுருக்காங்க அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் எங்கிட்ட வந்து கேட்டாலும் கேட்கலாம் சுவாமி நீங்கள் இத்தனை வருஷமாக இவங்களுக்குலாம் பாடம் சொல்கிறீங்களே இவங்க எதாவது மாறியிருக்காங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா முந்தியை விட ரொம்ப மோசமாயிடுது அதனால் எனக்கு ஒரு தீர்மானம் பார்த்தேன் இவங்களை பார்த்தே நான் வேதாந்தத்தில் நம்பிக்கையே போயிடுத்து அது மாத்திர உங்கள் பாடமும் அவ்வளோதான் விசேஷம்னு தெரியுது உங்கள் பாடமும் சரி இவங்களுடைய இதுவும் சரி இவங்க வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னும் படு மோசமாக போயிருக்காது உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அவங்க சொல்லி என்ன சொல்லுவாங்க உங்களையும் சொல்கிறது உங்களை பச்சு என்னாகும் வேதாந்தமே அவுட்டு குருவும் அவுட்டு இந்த புத்தகத்தை படிக்கிறதுனாலோ இந்த சாமியார்கிட்ட போய் பாடம் கேட்கறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அதுக்கு என்னுடைய வீட்டிலேயே உதாரணம் இருக்குது அப்படின்னு யாராவது உதாரணம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்போ என்ன அட்லீஸ்ட் குருவுக்கு நல்ல பேர் வாங்கி தரதுக்காகவாவது குருவுக்கு சாஸ்திரத்துக்கெல்லாம் நல்ல பேர் வாங்கி தர்றதுக்காகவாவது நமக்கு வந்து பிரம்மவர்த்தியில் இருக்கப்படணும் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னேன் மோட்சம் வந்து நமக்கு தானே வேணும் ஆ எல்லாரும் இதை வச்சு தான் இடப்படுறாங்க என்ன ஏதோ ஒரு மாறியிருக்கானே மிந்தி மாதிரி இல்லையே எதுன்னு நான் அவன் வேதாந்தம் படிக்கிறான் சரி யார்கிட்ட படிக்கிறான் அவன் இவங்ககிட்ட தான் படிக்கிறான் ஓஹோ அப்போ நம்மளும் போனால் மாறிடலாமா அப்படின்னு ஆமாம் மாறலாம் சரி அப்போனா போகிறேன் அந்த மாதிரிலோ வரணும் நம்மளை பார்த்தா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் போயிடக்கூடாது பிரம்மா எக்ஸாம்பிள் சொல்கிறார் எப்படி பிரம்மா முதலான தேவர்களோ சனகாதி ரிஷிகளோ சுகாதி முனிவர்களோ அவங்களாம் இருக்காங்களோ அப்படி நாமும் இருக்க வேண்டும் வெறுமனை வாயனால் பேச்சின்னு இருக்கக்கூடாது அதனால் என்னது பேச்சை குறைப்பீர் பெருக்குவீர் உழைப்பை நான் அதனால் பேச்சை வந்து ஒரு இது முடிக்க போகிறதுனால அவர் சொல்கிறார் நானும் ஸ்லோகத்தை குறைக்க போகிறேன் ஆகையினால இந்த விறத்தியை நீங்கள் எல்லாரும் ம மனசில் இந்த நேரம் பாடம் சொல்லிக் கொடுத்தது அப்படி சொல்லி இதை சொல்கிறார் இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்கன்னு கேட்டான் சேஷன் நூற்றி முப்பத்தி நாலு ஸ்லோகம் முடிஞ்சவுடனே சுவாமி நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க இப்போது நீங்கள் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆகையினால் திரும்பவும் ஞாபகப்படுத்த முடியுமா நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க அது வருது நாளைக்கு ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்ததேஹாஜதிணமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி